நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்களால் மேலும் பல்சோத்தை நீங்க எளிய மருந்து நாயுருவி பட்டை அல்லது நாயுருவி வேரை கொண்டு பல் துளக்கி வந்தால் பல் சொத்தை நீங்கிவிடும் பல் சொத்தை சீராகும் அதாவது நம்ம முதல்ல வந்து இருவேளை காலை மாலை பல் துளக்கணும் அப்படி இல்லை விட்டுட்டோம் பல்சோத்தை ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த நாயுருவி பட்டை நாயுருவி வேற கொண்டு பல்வளக்கணும்னா வயிற்ர்ட உள்ள பூச்சிகளை நீக்கிடும் அந்த பூச்சிகள் தான் நமக்கு வந்து பல் சொத்தைக்கு காரணமா இருக்கு இந்த பூச்சிகளை நீக்கினாலே நம்ம பல் சொத்தை சீர்படும் பல் சொத்தை அறவே நீங்கிடும் திரைப்பதிப்பரங்கு உறவுகளை மீண்டும் சந்திப்போம்